பாடம் 128. இருபத்தி எட்டு சஜிதா செய்யும் போது தற்கேர் கூடுதல் இபுனு உமரில் தாங்கவர்கள் மூட்டு கால்களை தரையில் வைப்பதற்கு முன் கைகளை வைப்பவர்களாக இருந்தனர் என்று நாபியோ குறிப்பிடுகின்றார்